الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله ونصلي ونسلم على اشرف الخلق سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله அருளாளன் அன்புடையவன் அல்லாஹுடைய பெயர் நாமத்தினால் இந்த நான் ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் சர்வ வல்லவையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து இந்த உலகத்தை எல்லாம் மிக கவனமாக ரட்சித்து பரிபாலித்து வருகின்ற ரபுல் ஆலமின் அல்லாஹுக்கு சொந்தமானதாக அலகது அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முகமது முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி யாரெல்லாம் பாடுபட்டார்களோ உழைத்தார்களோ இந்த உலகத்திலே நல்லடியார்களாக வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாவுடைய கட்டளை ஏற்றவர்களாக சுத்தமானவர்களாக புனிதமானவர்களாக அல்லாவுடைய இந்த மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகானை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் விரும்புகிறேன் எங்களை படைத்து எங்களை அடிக்கடி பல்வேறுபட்ட சோதனைகளின் மூலமாக சோதித்துக் கொண்டிருக்கிறான் சோதனைகள் எத்தனையோ அமைப்புகளிலே வர முடியும் அது சுனாமியாக வர முடியும் தொற்றுநோயாக வர முடியும் அதே போன்று பூகம்பங்களாக வர முடியும் இப்படி எத்தனையோ வகையான சோதனைகள் அது அல்லாஹு அலாவால் ஏற்படுத்தப்படுபவையாக இருக்கலாம் மனிதர்களால் ஏற்படுத்தப்படுபவர்களாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் நாங்கள் சோதனைகள் என்று சொல்லுகிறோம் இந்த உலகம் என்பது நிரந்தரம் இல்லாதது நாளை மறுமையில்தான் நிரந்தரமான இன்பமோ துன்பமோ கிடைக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தாலா ஊடாக எங்களுக்கு சொல்ல வருகிறார் நல்ல வகையிலே நாங்கள் வாழக்கூடிய இந்த காலப்பிரிவிலே அல்லாஹு தாலாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை அல்லது தண்டனை இந்த உலகத்தை ஆட்டி படைப்பதை நீங்கள் பார்க்கிறோம் அதுதான் இந்த பயங்கரமான இந்த கொரோனா எனப்படக்கூடிய அந்த வியாதி அல்லாவுடைய எந்த அளவு தூரம் உலகம் பயந்து போயிருக்கிறது என்றால் இவ்வளவு தூரம் அது அலர்ட் ஆக இருக்கிறது என்றால் சில விமான பயணங்கள் கூட மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன சில நாடுகளுக்கு போவதாக இருந்தால் அங்கு இந்த மெடிக்கல் சர்டிபிகேட் இல்லாமல் போக முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது பல்வேறு பட்ட வியாபாரங்கள் முடக்கப்பட்டு இருக்கின்றன ஹோட்டேலுகளும் ரெஸ்டோரண்டும் நாங்கள் பார்க்கிறோம் அதிலே தொழில் செய்து வந்த பலர் தங்களுடைய தொழிலை இழந்திருக்கின்ற ஒரு துருப்பாக்கியமான நிலையை பார்க்கிறோம் டிசம்பர் மாதத்திலே சீனாவிலே ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்திலே ஆரம்பமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நோய் தற்போது சுமாராக எழுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே அதனுடைய பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அல்லாவுடைய நல்ல அல்லா முத்தா என்ன சொல்ல வருகிறான் மனிதர்களே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலே நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற செயல்பாடுகளை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் யோசனை செய்து பாருங்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பலமான செய்தியை அல்லாஹு தருகிறான் அல்லாவுடைய நல்ல இதுவரைக்கும் இன்றைய தினம் வரைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிமிஷம் வரைக்கும் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்கிறார்கள் சுமார் ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு பேர் இந்த நோய் கண்டவர்கள் அதன் சிகிச்சை பெற்று வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறியிருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்ல சீனாவில் மாத்திரம் மூவாயிரத்தி பதிமூன்று பேர் இந்த நோயினால் இதுவரைக்கும் தென்கொரியாவிலே நாற்பது பேரும் இத்தாலியிலே நூத்தி நாற்பத்தி எட்டு பேரும் ஈரானிலே பாதிக்கப்பட்டு நல்ல அல்லாஹு பெரிய சவாலை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறார் மருத்துவ உலகம் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நோய்க்கு என்ன மருந்து என்று அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு மாத காலம் அதற்கு நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கு எடுக்கும் என்று மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய மருந்து கிடையாது நிலையில் அதற்கு மருந்து கிடையாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அதனுடைய வீரியம் அதனுடைய கடுமை இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் முஸ்லீம்கள் என்ற வகையிலே இந்த நோயை எப்படி நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் கவலையோடு நாங்கள் பார்க்கிறோம் எனவே முஸ்லீம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த விஷயத்திலே மிகவும் கவனம் எடுக்கின்ற ஒரு நிலை உலக வரலாற்றிலேயே கராமி எனப்படுகின்ற ஒரு சாரார் காபத்துலாவை தாக்கி அந்த பகுதியிலே முஸ்லீம்களுக்கு பெரும் அநியாயங்கள் செய்து வந்தார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் காபத்துல்லாவிலே இருந்த அவர்கள் கலட்டி கொண்டு போய் அவர்கள் அடிச்சாட்டியம் செய்தார்கள் அப்படிப்பட்ட காலத்திலும் கூட அங்கு தவாஃப் இடம்பெறவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது வரலாற்றிலே முதல் தடவையாக இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது பலருக்கும் மிகப்பெரிய கவலையே தருகிறது அல்லாவுடைய நல்லே ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு பிரீதி முன் உலகத்திலும் நிலவி வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் நாடுகளுக்கு இடையிலான பயணங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த நோய்க்கு மருந்தில்லை என்று சொல்லப்படுகின்ற இந்த சூழ்நிலையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சுகாதாரம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது அல்லாவுடைய நேரடியார்களே நாங்கள் குரானையும் அருமைகளையும் அதுதான் இது அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் அல்லாஹு தாலாவுடைய கலா அவனுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்க மாட்டாது என்ற அந்த நம்பிக்கையை முதலாவது முஸ்லீம்களாகிய நாம் எங்களுக்கு அல்லாஹு தாலா எழுதிய தவிர வேறு எதுவும் வந்து தொட்டுக் கொள்ள மாட்டாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு தேவைப்படும் எனவே எந்த ஒரு தொற்று இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் அது எல்லாம் அல்லாவுடைய புறத்தில் இருந்துதான் வருகிறது அவன் நாடியவர்களுக்கு தான் அதனுடைய பீடிப்பை தருவான் என்ற நம்பிக்கை முஸ்லீம்களாகிய எங்களிடத்திலே வர வேண்டும் இது முதலாவது விஷயம் இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இது அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு சிலரை அல்லாஹு தாலா தண்டிக்கிறான் இன்னும் சிலருக்கு அல்லாஹு தாலா இந்த நோயை ரஹமத்தாக சோதனையாக அவர்களுக்கு நன்மையை சேர்ப்பிப்பதற்கான ஒரு ஊடகமாக இந்த நோயை தருகிறான் என்று பார்க்க வேண்டும் அலி வசல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா நாயகி ரூ அண்ணா அவர்கள் வந்து கேட்கிறார்கள் அனிதா அதாவது பிளேஜ் எனப்படக்கூடிய ஒரு தொற்று நோய் ரசூசல்லு அலிவசல்லம் அவர்களுடைய காலத்திலும் சஹாபாக்களுடைய காலத்திலும் காணப்பட்டது அந்த நோய் வந்தவர்களில் பரர் இறந்து போனார்கள் இப்படியான சந்தர்ப்பத்திலே ஆயிஷா நாயஹி அல்லாஹு அவர்கள் சிலரை பொறுத்தவரையில் அல்லாஹூ தாலாவுடைய தண்டனையாக அது ஒரு காலத்திலே விலக்கி இருக்கிறது இன்னும் சிலரை பொறுத்தவரையில் பொறுத்தவரையில் அவர்களுக்கு அந்த நோய் வருமாக இருந்தால் அது அவர்களுக்கு அருளாக ஒரு மேசியாக ஒரு கிருபையாக அவர்களுக்கு நன்மை சேர்த்த கூடியதாக அவர்களுக்கு ஒரு விடிவை தரக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்கும் என்று வலிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எனவே யாரெல்லாம் பாவமான காரியங்களிலே மோசமான காரியங்களிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அது தண்டனையாக அமையும் ஆனால் நல்ல மனிதர்களுக்கும் அது வருகிறதே என்று ஒரு கேள்வி எங்களுக்கு வரலாம் நல்ல மனிதர்கள் அவர்கள் பாவிகளா இல்லை நிச்சயமாக அவர்கள் பாவிகள் அல்ல அவர்கள் நல்ல இஸ்லாத்துக்காக வேண்டி உழைத்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த நோய் வந்து அவர்கள் இறந்து போனார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் சொல்லுவோம் அவர்கள் ஷகீதுகள் என்று தங்கிட வேண்டும் அவன் பொறுமையாக இருக்க வேண்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு பிரதேசத்திலே இருக்கிறோம் அந்த பிரதேசத்திலே இப்படிப்பட்ட தொற்று நோய்கள் வருமாக இருந்தால் நாங்கள் அந்த பிரதேசத்தை விட்டு வெளியேறக்கூடாது காரணம் அதன் மூலமாக நாங்கள் எங்களுக்கும் ஆபத்தை கொண்டு வருவோம் மற்றவர்களுக்கும் சுக இருப்பவர்களுக்கும் நாங்கள் ஆபத்தை கொண்டு வருவோம் எனவே ரசூசல்லு அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏதாவது ஒரு பிரதேசத்திலே இந்த தொற்று நோய் வந்த வந்திருக்கிறது என்றால் அந்த பிரதேசத்திலே நாங்கள் இருந்தால் அந்த பிரதேசத்தை விட்டும் நாங்கள் வெளியேறக்கூடாது அப்படி வெளியேறாமல் இருந்து எங்களுக்கு அந்த நோய் வந்து நாங்கள் அதன் மூலமாக இறந்து விடுவோமாக இருந்தால் அது ஷஹீதூடிய அல்லாவுடத்திலே மிகப்பெரிய தரஞ்சாவை குண்டு தரும் என்ற கருத்தை சல்லு அலை அதாவது ஷஹீதுக்குரிய அந்தஸ்து கிடைக்கும் அந்த நோய் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன அந்த நோய் வந்து பீடிக்கப்பட்டு இறந்தால் என்ன இறக்காவிட்டால் என்ன வபாத்தாகினாலும் வபாத்தாகாவிட்டாலும் அந்த மனிதன் செய்த அந்த சேவைக்காக அந்த தியாகத்திற்காக மற்றவர்களுக்கு அது பரவிவிடக் கூடாது அது என்னோடு என்னுடைய பிரதேசத்தோடு மட்டும் நிற்க வேண்டும் என்ற காரணத்தினால் பிரதேசத்தை வெளியேறாமல் இருப்பானாக இருந்தால் அந்த மனிதனுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைக்கும் என்ற கருத்தை ரசூல் நாயகம் செல்ல அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே எனவே இந்த நோயை நாங்கள் அல்லாவுடைய ஒரு கல்லாவாக ஒரு கந்தராக நம்ம முதலாவது பார்ப்போம் இரண்டாவது நாங்கள் பார்க்க வேண்டும் அது சிலரைத்த வரையில் அது ஒரு தண்டனையாக அமைகிறது நல்லார்களை பொறுத்த அது ஒரு சோதனையாக அவர்களுக்கு ஒரு அருளாக அவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரணமாக அமைகிறது எனவே அப்படியானவர்கள் அவர்கள் இருக்கின்ற பிரதேசத்தை விட்டு வெளியே போகக்கூடாது காரணம் அது தொற்று நோய் இருப்பதை இஸ்லாத்திலே ரசூல் சல்வாஹு வலைவசல்ல அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு பிரதேசத்திலே இருக்கிறீர்கள் அந்த பிரதேசத்திலே நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் ஆனால் இன்னும் ஒரு பிரதேசத்திலே ஒரு தொற்று நோய் வந்து இருக்கிறது பரவக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துக்கு போக நீங்கள் அந்த இடத்துக்கு அந்த பிரதேசத்துக்கு நீங்கள் போக எப்படி ஒருவன் சிங்கத்திடமிருந்து தப்பி ஓடுகின்றானோ குஷ்டரோகளிடமிருந்து நீங்கள் தப்பி ஓட வேண்டும் அவர்களை நீங்கள் அணுக வேண்டாம் அவர்களோடு ஏனென்றால் அந்த நோய் உங்களை பாதிக்கும் என்ற கருத்தை அலி வல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியார்களே எனவே இஸ்லாத்திலே அழகான வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கின்றன முதலாவது நாங்கள் எங்களுடைய மைண்ட் செட்டை அழகாக வைத்துக் வேண்டும் இது அல்லாவுடைய நாட்டம் இரண்டாவது முஸ்லீம்களுக்கு அது வந்தால் ஏதோ ஒரு காரணத்தினால் வந்துவிடுகின்ற பொழுது அது தண்டனை அல்ல அது அவர்களுடைய தருகின்றான் அவர்களுக்கு அது தண்டனையாக அமைகிறது என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அல்லாவுடைய நல்லே எந்த ஒரு நோய் வருவதற்கு முன்னால் நாங்கள் பிரிகாஷன் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் முன் ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் வருவதற்கு முன்னால் நாங்கள் அந்த வகையிலே முன் ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இஸ்லாத்தில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் கைகளை கழுவி நீங்கள் ஒழு எடுத்துக் நீங்கள் குளித்துக் நீங்கள் விஸ்வாத் செய்து கொள்ளுங்கள் சுத்தமாக இருப்பது என்பது ஈமானுடைய அறைவாசியாக காணப்படுகிறது இந்நல்லாக யூஹைபு தவாபீனாக இருப்பவர்களை அல்லாஹு கலா விரும்புகிறான் எனப்படக்கூடிய அந்த குஹானுடைய வசனங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் அல்லாவுடைய நாட்டத்தின்படி நாங்கள் சுத்தமாக இருப்போமாக இருந்தால் சுகாதாரமாக இருப்போமாக இருந்தால் நோய்கள் அணுகக்கூடிய வாய்ப்பு கிடையாது நோயாளிகளாக இனம் காணப்பட்டவர்களோடு நாங்கள் கலந்து பழக கூடாது அது நாங்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு ஏற்பாடாக இருக்கிறது அல்லாவுடைய நேரடியார்களே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம் உமர் ரபி அல்லாஹு தாலானு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதியாக அந்த நேரத்திலே இந்த தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது இந்த உமர் ரபி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அந்த நேரத்திலே உமர் ரபி அல்லாஹு தாலானு அவர்கள் அந்த பிரதேசத்திற்கு போகாமல் திரும்பி வந்து விடுகிறார்கள் அல்லா நாடினால் உங்களுக்கு இந்த நோயை தருவானே நீங்கள் எப்படி இந்த நோயிலிருந்து தப்பி ஓட முடியும் என்று அபு பெய்தா இப்ருள் ஜர் அல்லாஹு தாலானு அவர்கள் ரவி அல்லாஹு தாலானு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் பாருங்கள் சகோதரர்களே ஒரு நல்ல கேள்வி அல்லாஹூ தாலா நாடினால் அந்த நோயை உங்களுக்கு தருவான் நீங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வராமல் நீங்கள் என்று அவர்கள் கேட்டதற்கு உமர் ரபி அல்லாஹு தாலே இல்லா இல்லா கதர் இல்லா நான் அல்லாவுடைய ஒரு நாட்டத்தில் இருந்து இன்னொரு நாட்டத்தை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன் தப்பியோடி கொண்டிருக்கிறேன் என்று உமர் ரபி அல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே தற்காப்பு முயற்சிகளிலே ஈடுபடுவது நாங்கள் நோய் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்பதும் அல்லாவுடைய கலாவிலே அல்லாவுடைய கதிரிலே இருக்கிறது என்பதை நாங்கள் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களால் முடியுமான தற்காப்பு முயற்சிகள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுக்க வேண்டும் இப்போது சொல்லப்படுவது அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு கை கொழுக்க அப்படிப்பட்ட நோயாளிகள் இருக்கின்ற இடத்துக்கு போகக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அளவுக்கு தற்காப்பு முயற்சிகளை பற்றி பேசப்படுகிறது சில வகையான உணவுகளை நீங்கள் உட்கொண்டால் உங்களுடைய உடம்பிலே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வளரும் என்று சொல்லப்படுகிறது அப்படியெல்லாம் நாங்கள் இந்த அஸ்பாபுகளை நாங்கள் எடுத்துக் வேண்டும் எங்களால் முடிந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்தும் கூட அல்லாவுடைய நாட்டம் அந்த நோய் எங்களுக்கு வருமான பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய நாங்கள் ஏற்கனவே இந்த நோய் வந்து தண்டனையாக வரும் என்று கெட்ட மனிதர்களுக்கு தண்டனையாக வரும் ஆனால் கெட்ட மனிதர்கள் கெட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பாவம் செய்கிறார்கள் மோசமான நடத்தைகளிலே ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு பக்கத்திலே நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த பாவிகளை தடுக்கவில்லை என்றால் பாவிகளை தடுக்கவில்லை என்றால் அந்த தீமைகளை தடுக்கவில்லை என்றால் விபச்சாரம் நடக்கிறது களவு நடக்கிறது வட்டி நடக்கிறது அவர்கள் போதை வஸ்துக்களை பாவிக்கிறார்கள் அல்லது மோசமான கருமங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்றால் அப்போது அவர்கள் செய்கின்ற அந்த பாவங்களை பக்கத்திலே இருக்கின்ற நல்லவர்கள் தடுக்காமல் பார்த்துக் இருந்தால் அந்த நேரத்திலே அந்த கெட்டவர்களுக்கு இறங்குகின்ற தண்டனை இந்த நல்லவர்களுக்கும் சேர்த்து தான் இறங்கும் என்ற கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் ஒரு சோதனையை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு தண்டனை வரும் அதனை நீங்கள் பயந்து உங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அநியாயம் செய்தவர்களுக்கு மட்டும் அந்த தண்டனை வரமாட்டாது எல்லோருக்கும் சேர்த்து தான் வரும் என்று குரானிலே அல்லாஹால சொல்லி அப்படிப்பட்ட சோதனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் எனவே எங்களுக்கு மத்தியில் யாராவது இருந்து கொண்டு சுத்தம் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டு இத்தகைய கொரோனா எனப்படக்கூடிய இந்த நோய் வரக்கூடிய வகையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை நாங்கள் தடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இறங்குகின்ற அந்த கடுமையான தண்டனை அது நிச்சயமாக எல்லோருக்கும் வரும் என்ற கருத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் நெடையார்களே செல்லு அலிவு காணப்படுகிறது அதற்கு நோய் இல்லை இப்படிப்பட்ட ஒட்டகையை நீங்கள் நோய் வந்த ஒட்டகை இருக்கின்ற இடத்திற்கு நீங்கள் எடுத்து செல்ல ஒரு நோய் வந்த ஒட்டகம் ஒரு இடத்திலே இருக்கிறது நீங்கள் இப்போது உங்களிடத்திலே ஒரு நல்ல ஒட்டகை இருக்கிறது என்றால் அந்த இந்த நீங்கள் போக வேண்டாம் என்ற கருத்தை அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாம் கட்டாயமாக இதனை பற்றி யோசிக்க வேண்டி இருக்கிறது அல் காமில் தாரிசேனப்படக்கூடிய ஒரு எழுதுகிறார்கள் அம்ரிபுல் ஆஸ் ரபி அல்லாஹு அவர்களுடைய காலப்பிரிவிலே அவர்கள் தளபதியாக இருந்த காலப்பிரிவில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலே இந்த தொற்று நோய் பரவி கொண்டிருந்தது இப்போது அந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோரையும் அவர்கள் ஒரு மலைப்பகுதிக்கு அனுப்புகிறார்கள் ஒரு மலை பிரதேசத்துக்கு அனுப்புகிறார்கள் அனுப்பி அவர்களை தனிமைப்படுத்துகிறார்கள் அவர்களை ஒரு பக்கத்துக்கு ஒதுக்கமாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது அவர்கள் அந்த நோய் அந்த நோய்க்குரிய மருந்து அங்கு காணப்படவில்லை அல்லாவுடைய நாட்டத்தின் படி அந்த பெரும்பாலானவர்கள் வப்பாத்தாகி போகிறார்கள் பெரும்பாலானவர்கள் வபாத்தாகி போகிறார்கள் அவர்கள் அனைவரும் ஷகீதுகளாக மாறுகிறார்கள் அவர்களிலே மிகவும் சொற்பமானவர்கள் மாத்திரம்தான் அந்த நோயின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு அவர்கள் அங்கு பாதுகாக்கப்படுகிறார்கள் என்று வரலாற்றிலே அந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய நெருடியார்களே இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாவுடைய நாட்டத்தின்படி அவர்களுக்கு வப்பாத்து வருகிறது அவர்கள் ஷகீதுகளாக கணிக்கப்படுவார்கள் இந்த சம்பவம் என்றால் பொறுப்புதாரிகளாக இருப்பவர்கள் அவர்கள் அரசாங்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் வைத்தியர்களாக இருக்கலாம் பொது சேவைகளில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அவர்கள் பொதுமக்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இந்த நோய் எந்த பிரதேசத்திலே காணப்பட்டு இருக்கிறதோ அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற சாதாரணமான மக்களுக்கு அது பரவி விடாமல் இருப்பதற்கான செய்ய வேண்டும் என்ற கருத்தை தான் அங்கு நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு முறை ரசூல் சல்லாஹு வலிவசல்லம் அவர்களை சந்திப்பதற்காக சகிவெனப்படக்கூடிய ஒரு கோத்திரத்தை அவர்கள் வருகிறார்கள் அவர்கள் ரசூசல்லு அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் உடன்படிக்கை செய்கின்ற பொது கைகள் புலுக்கி கைகளை கொடுத்து அந்த வாக்குறுதியை கொடுத்து தான் அந்த உடன்படிக்கை செய்யப்படும் ஆனால் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடத்திலே வந்த அந்த கோத்திரத்தை சேர்ந்த மனிதர்களில் ஒருவருக்கு குஷ்டரோகம் காணப்பட்டது மஜிதூம் என்று நாங்கள் அரபிலே சொல்லுவோம் ரசூல் சல்லாஹூ அலி அவர்கள் அந்த மனிதனுக்கு தனது கையை கொடுக்கவில்லை அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் திரும்பி செல்லலாம் உங்களோடு நாங்கள் உடன்படிக்கை செய்து விட்டோம் உங்களுக்கு நாங்கள் பையத்து செய்துவிட்டோம் எனவே நான் கை குலுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொன்னார்கள் கணியத்துக்குரியவர்களே இவை எல்லாம் எதனை காட்டுகிறது என்றால் கண்மணியான சல்லல்லாஹூ வலையு செல்லம் அவர்கள் நோய் வருவதற்கு முன்னால் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னது மாத்திரம் அல்லாமல் இப்படியான கொரோனா போன்ற இந்த வைரசுகளால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டதற்கு பின்னால் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் விஷயமாக நாங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த விஷயங்களிலே நாங்கள் கவனம் எடுக்காத போது நிச்சயமாக அது பிரச்சனையாக மாறிவிடும் கணேசுக்குரியவர்களின் கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் தற்போது மக்கமா நகரை பொறுத்தவரையிலும் மதீனமா நகரத்தை பொறுத்தவரையிலும் சவுதி அரேபியாவிலும் இந்த நோய்க்கு உள்ளானவர்கள் இருப்பதன் காரணமாக அங்கிருக்கின்ற நிர்வாகம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது அதாவது அந்த தவாப்பை அவர்கள் தற்காலிகமாக காபத்துள்ளாவை சூழ நிறுத்தி இருக்கிறார்கள் அங்கிருக்கின்ற மசாப் எனப்படக்கூடிய அந்த மாடியிலே தான் தவாப் இடம்பெறுகிறது உண்மையில் அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது மிகவும் லட்சக்கணக்கான மக்கள் தவாப் செய்கின்ற அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அங்கு தவாப்பு மாத்திரமல்ல சை எனப்படக்கூடிய அந்த தொங்கோட்டமும் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் அந்த அரசாங்கம் இஸ்லாமிய அறிஞர்களுடைய சத்துவாவை எடுத்திருக்கிறது உரமாக்களுடைய சத்துவாவை எடுத்திருக்கிறது அந்த வைத்திய அதிகாரிகளுடைய சுகாதாரத்துறை சார்ந்தவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லே அது அனுமதிக்கத்தக்க ஒரு விஷயம் அங்கு மாத்திரமல்ல இன்னும் பல பள்ளி வாயில்களில் ஜுமா தொழுகையும் ஐங்கால தொல்கைகளும் கூட உலகத்தில் இருக்கின்றோம் இறுக்கமாக இருந்தால் தொற்று நோய்கள் பரவலாம் அல்லது எதிரிகள் தாக்குதல் நடத்துவார்கள் அல்லது தொழுகையை நடத்தக்கூடிய சூழ்நிலை காணப்படவில்லை அந்த நோய் பரவும் என்ற இத்தகைய நிலைகள் காணப்படுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே இப்படியான சந்தர்ப்பத்தில் தொழுகைகள் அதே போன்று தவா போன்ற அந்த விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது பொறுப்புதாரிகளாக இருக்கலாம் இப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த முடிவுக்கு வருகின்ற பொழுது அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜிக்கு ஒருவர் செல்லுகின்றார் என்று வைத்துக் கொண்டால் அவர் போகின்றாதையிலே அவருக்கு ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற இப்படியான சில பத்துவாக்களை வெளியிடுவதற்கான காரணம் இருக்கிறது ஹஜ் இந்த எல்லா புக்கஹாக்களும் ஒற்றுமை பெற்றிருக்கிறார்கள் போகின்ற பாதை பாதுகாப்பானதாக இல்லை என்றால் ஒரு ஹஜ்ஜிக்கு ஒருவர் பாதுகாப்பாக இல்லை என்றால் அவர் என்ற விஷயத்திலே எல்லா புக்கஹாக்களும் கருத்தொற்றுமை பற்றிருக்கிறார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே நாம் இதனை பற்றி விசனம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை அங்கிருக்கின்ற உளமாக்கல் நியாயமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் அடுத்த அறிவித்தல் வரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் அல்லாவிடத்தில் விஷயம் இந்த நோய் மென்மேலும் பரவுவதற்கான மென்மேலும் பரவுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் மட்டுமல்ல மற்றமுண்டானவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா எல்லோரையும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது கடைசியாக நாம் முதலிலே இது அல்லாவுடைய ஏற்பாடு என்று ஏற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக இந்த நோய் வருவதற்கு முன்னால் நாங்கள் தற்காப்பு முயற்சிகளிலே ஈடுபடுவோம் யாருக்கெல்லாம் நோய் வந்திருக்கிறதோ அவர்கள் மருந்தெடுக்க வேண்டும் சிகிச்சை எடுக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களோடு தொடர்பு நாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு சுகாதார ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் யாருக்கெல்லாம் நோய் வந்திருக்கிறதோ அவர்கள் சமூக நலனை கருத்தில் கொண்டு அந்த நோய் பரிசோதனை செய்து கொண்டு சுகாதார திணைக்களத்திடத்திலே தம்மை அவர்கள் ஒப்படைக்க வேண்டும் அதற்கு பிறகும் கூட இந்த நிலை கண்டு போனால் அது அல்லாவுடைய நாட்டம் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அது பரவுகிறது என்ற முடிவுக்கு வந்து நாங்கள் துவாவிலே ஈடுபட வேண்டும் தொழுகையிலே ஈடுபட வேண்டும் இல்லாமா கத்தபல்லாஹூலனா அவனுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் வரமாட்டாது என்ற அந்த துவாவை நாங்கள் அடிக்கடி ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய பெயர் நாமத்தினால் நான் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் அவன் படைத்திருக்கின்ற அனைத்து மோசமான விஷயங்களிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் வேண்டும் போன்ற அந்த சூறாக்களை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே இந்த நிலையிலிருந்து பாதுகாப்புப்படுவதற்கு நாங்கள் அல்லாஹு தாலாவை அணுக வேண்டியிருக்கிறது ஏ அல்லா அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக யாருக்கெல்லாம் இந்த நோய் கண்டிருக்கிறதோ அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அவசரமாக அந்த நோயிலிருந்து விடுதலை நீ கொடுப்பாய் அல்லா நாங்கள் ஏதாவது பாவங்கள் செய்துவிட்டால் அந்த பாவங்களுக்காக வேண்டி எங்களை நீ சண்டித்து விடாதயா நாங்கள் மிகவும் பலகீனர்களாக இருக்கிறோம் எங்களுடைய அமல்களை பொறுத்தவரையிலும் எங்களுடைய மட்டுமண்டான விஷயங்களை பொறுத்தவரையிலும் எங்களிடத்திலே இருக்கின்ற பலகீனத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நோய்களை எங்களுக்கு நீ தந்து விடாதையா அல்லாஹ் எங்களை மூத்தாக்குகின்ற பொழுது களிமாவோடு மூத்தாக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நல்குவாயாக எங்களை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு நீ கிருப்பை செய்வாயாக நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற சுத்தமான உள்ளத்தோடு யாருக்கும் கடல் இல்லாமல் யாரோடையும் பிரச்சனை இல்லாமல் உன்னை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை எம் அனைவருக்கும் நசிவாக்குவாய்